நம்மை சேதமடைத்து வரவிருந்த எல்லாவது நாமம் கழிதூர் மகளும்படியாக கூட்டிச் சேர்த்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நிதி செலுத்திக் கொள்ள கடவுள் பாட்டினால் அதிகமாக இறைவனுக்கு ஆராதனை செய்து இறைவனுடைய உலகத்தை சந்தோஷத்திக்க செய்ய முடியாத ஒரு நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றபடி ஆண்டவருக்கு நாம் அதிகமாக தி செலுத்திக் இந்த வேள கட்டு ஆவியானவர் கூடி வந்திருக்க நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்பு அதிகாரம் முதலாவது வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்திரை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க வாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி பாவத்தையும் தள்ளிவிட்டு துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை பொறுமையோடு ஓட கிடவோம் என்று சொல்வது ஒரு பந்தய பெற்றுக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஓட்டம் என்று சொல்லி இங்கே ஒருத்திருக்கிறார் ஆகியால் மேகும் போன்ற இத்தனை திருநான சாட்சிகள் நம்மை கொண்டிருக்க பாரமான யாதற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தின் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவரும் பொறுமையோடு ஓடக்கூடவும் என்று ஆமியான கருத்துகின்றார் நோக்கி நாம் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமாம் நமக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்று ஆமியான பெரு சொல்லுகின்றார் அடைந்து கொள்வதற்காக இந்த ஓட்டத்தில் ஓட்டப்பந்தத்தில் சேர்ந்திருக்கின்றாம் அடைந்து கொள்ளோடு தொடர்ந்து எழுந்து கொண்டார் பொருளுக்காக கிறிஸ்துக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தயப் பொருளுக்காக தொடருவனாக இருந்தவர் கியனுடைய பாதத்திலே நியாயப்பிரமான நன்றாக குற்றம் வர கற்றவர் அமிலமான பெருமை அடித்துக் கொண்டிருந்த ஒரு மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு மனுஷன் கிறிஸ்து மார்க்கத்திலே பலரை சிறஞ்சாலை அளித்து சித்திரவதை செய்து சேவாதை போன்றவர்கள் கல்லெறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த ஒரு மனிதனை சந்தித்த பிறகு நீர்சுநாதனை பற்றி அறிந்தவர்களுக்கு உண்டான பிறகு நான் எதற்காக தொடங்குகிறேன் என்று ஓட்டத்தை ஓட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் ஹேமன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்க நோக்கி தொடங்குகிறேன் என்று சொல்லி பரிசுத்த பகவின் சில கால இயேசுநாத பின்பற்றுவார்கள் நாங்கள் இன்னும் உலக பிரதாரமான சில நன்மைகளுக்காக மாற்றம் நிறைய பெரிய பின்பற்றுகிறார்கள் அதிலே குறைவு ஏற்படும் பொழுது அது கிடைக்காமல் போகும்பொழுது மறுபடியும் நாங்கள் பிட்டு வந்த பழைய பாதைகளுக்கு எல்லாரும் விடுகின்றார்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் வாழ்க்கையெல்லாம் பழைய வாழ்க்கையாகவே மாற்றிவிடுகின்றார்கள் நாம் அப்படி இல்லாதபடி ஒரு பந்தயப் பொருளை பெற்றுக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொத்துறை சொல்ல ஆசைப்படுகின்றோம் யாரையும் நோய்க்குலடை கூடாதே ஏன் சுவை நோக்கி ஓட வேண்டும் இங்கே பரிசுத்த ஆவியானவரி எதிரிய நிறுவனத்திலே எழுதி தந்திருக்கிறதை மறுபடியும் வாசிக்கும் பனிரெண்டாம் அதிகார உண்ணா தோசனத்தை நம்மை இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை முடிக்கிறவருமா இருக்கிறோடு அநேகர் சிலரை மனிதர்களை பார்த்து அவர்கள் இப்படி போனார்கள் விழுந்து போனார்களே அவர்கள் சரியிலே அவர்களை பின்பற்றி நலம் இப்படி செல்வது என்று இப்படியான மக்கள் உலகத்தினராக திரும்பிக் கொண்டிருக்கிற நாட்களிலே புரிஞ்சுமையை பொறுத்து தேவன்றாக புரிந்து கொண்டு நம்ம எல்லாம் சேர்ந்து இயேசுமை நோக்கி ஓட வேண்டும் நமக்கு நியமித்திருக்கிற பந்தயப் பொருளை அடைந்து கொள்வதற்காக ஓட வேண்டும் என்று இங்கே பரிசுத்தல் ஏதோ நாட்கள் நமக்கு படிப்புக்கிறது ஒன்று குழந்தை ஒன்பதாம் அதிகாரம் நீங்கள் பெற்றுள்ளதாக நீங்கள் பெற்றுள்ளக்கதாக விதமாக எழுதுகின்ற ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகியும் ஒருவனையே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக் கூடத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றபடியால் அந்த பந்தையை பொருளிலுக்கு ஓடுகிறேன் என்று பெரிய ஆசிர்வாதம் வைக்கப்பட்டிருக்கின்றதாம் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு நம்முடைய ஓட்டத்தை தொடர வேண்டும் என்று சொல்லி ஆங்கில இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே போதிக்கிறார் என்பதை தேவசமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் இருபதாவது அதிகாரம் நூக்காயுதமாக ஆசைக்கலாம் உபத்திரும்புத்தாவியான ஒன்றியம் குறித்து கவலைப்படிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் நான் அருமையாக எண்ணேன் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் கற்றுகளும் கால்களும்னக்குடத்தில் எல்லாம் இருக்கிறது சிறைச்சாலைகள் இருக்கிறது சித்திரவதைகள் இருக்கிறது பவனை குறித்து அவர் போகிற இடத்திலெல்லாம் வெளிப்படுத்தல் உண்டாயிருந்தது அதை குறித்து அவர் கவலைப்படவில்லையாம் அலேலியா ஊ செம்மையாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லார் என்ன வைத்திருக்கிறது என்பதை அறிந்திருந்தபடி நான் எப்படி ஓடினார் நம்ம அநேகருக்கு இது என்ன கிடைக்கும் என்பது தெரியாது இப்பொழுது உள்ள வாழ்க்கைக்கு தேவைகள் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி சில காலம் இயேசு பின்பற்றுவதும் பின்னர் கொஞ்ச காலம் சோர்ந்து போவதும் பின்னர் ஏராளமான ஒவ்வொரு மாத்திரம்தான் பம்பை பொருளை கொள்வான் நீங்களும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் ஈசுநாதனை பின்பற்றி ஏராளமான மக்கள் உலகத்தில் ஏறி கொண்டிருக்கிறார்கள் பிள்ளாறு எதற்காக ஓடலும்போது அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் ஓட வேண்டுமா நமக்கு முன்னால் ஒரு பந்தையை பொருள் வைத்திருக்கிறது ஹலோ இந்தியா அதை எப்படியாயும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஓட வேண்டுமா அப்படிப்பட்ட மாத்திரம் அதை அடைந்து கொள்வார்கள் அப்போ சொல்லும் சொல்லுகிறார் நாலாம் அதிகாரம் வா கர்த்தர நாளிலே நியாயாதிபதியாகிய கர்த்தர நாளில் அது எனக்கு தந்திருவா எனக்கு மாத்திரம் அல்ல எனக்கு மாத்திரம் அல்ல பிரசன்னதே விரும்ப யாருக்கும் அதை தந்திரு பிரசுனமானதை விரும்புகிற யாருக்கும் அதை தந்திருவா இருந்துச்சு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அடைந்து கொள்கிற வரையிலும் அதை பெற்றுக் கொள்ள வரையில் நம்முடைய ஓட்டம் தோற வேண்டும் அதில் எவ்வளவு பெரிய போராட்டம் என்றாலும் எதிர்ப்பு வந்தாலும் பின்னடைய செய்தாலும் ஓட்டத்தில் பின்தங்கால் இப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே போராடுகிற யார எல்லாவக்கமாக இருப்பார்கள் இருபத்தி நாலு சாலையில் ஓடுகள் எல்லாரும் எல்லாரும் ஒருவரே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா ஆயிலும் ஒருவரையும் ஓடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் போராடுகிறார்கள் அறிவுள்ள கிரிடத்தை பெரும்படி அப்படி செய்கிறார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரிடத்தை பெரும்படிக்கிறார்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறோம் நாமோ அழிவில்லாத கிரிடத்தை பந்தய போராடுகிறவர்கள் சபையில் விதமான பந்தய சாலைகளில் ஓடுகின்றவர்கள் ஓட வேண்டுமா உருவானமாக ஓடி பந்தயப்பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு போட்டி விட்டலாம் அவர்கள் இச்சையடக்கம் உள்ளதாக ஓடி அதை பெற்றுக் கொள்வார்கள் அந்த அழிந்து போவதற்கு இடத்தை பெற்றுக் கொள்வதற்கு அப்படிப்பட்ட இச்சையடக்கம் தேவையாக இருக்குமானால் அழிவில்லாத கிரணத்தை பெற்றுக் கொள்வது பெற்றுக்கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதை பெற வேண்டும் என்று சொல்லி ஆவி அனைவரும் சொல்லுகின்றார் ஒரு வாலிபன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு சுவிசேஷ ஊழி செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம் உண்டாக அதில் ராணுவத்தில் இருக்கிற மக்களுக்கு கொண்டாடிப்பட்டு அங்கிருந்து பலர் இறந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு ஆட்கள் இல்லையே அவருடைய அதிகாரி சாகர மக்களுக்கு நான் பற்றி சொல்வதற்கு அனுமதி தரவில்லை என்று சொல்லி கேட்டார்கள் அவர் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவர்கள் ஆச்சரியமாக இருந்திருக்கிறது தம்பி இதுவரை இந்த வார்த்தைகளை எந்த பிரசங்குமாறும் கேட்டதில்லை சரஞ்சாலி பேர் நீ சாக போற நேரத்தில் இருக்கிறவர்களுக்கு யாருமே உனக்கு அந்த எண்ணம் கொடுத்ததற்காக அந்த ஒரு சுத்தரிக்கிறேன் அனுமதிக்க மாட்டார்கள் மருத்துவ படிப்பு படித்து ஒரு டாக்டராக நீ வெளியமா டாக்டராக வெளியே வந்த பிறகு அடிபடுகிற மக்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு நான் முன்னு கோருகிறேன் என்று சொல்லி அப்ளிகேஷன் ஆதரிப்பா வேக வேகமாக ஐந்தாண்டு காலத்து படைப்பை அவன் மடித்து முடித்து அவர் ஒரு மருத்துவனாக வெளியே வந்து ராணுவத்திற்கு கணிதமாக மனு செய்து அவர் ராணுவ வீரர்களுக்கு பரிசோதனை செய்யக்கூடியவனாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வைத்தியனாக வானொலியாக யுத்த களத்திற்கு கொண்டுவதற்காக அனுப்பப்பட்ட இந்த பணிமட்டு வருவதை நாட்டுக்காக சேவை செய்து மடிந்து போவதற்காக மாத்திரையே சூழ்நிலை உண்டாக்கவில்லை ஏன் சூழ்நிலக்காக அவர் வைத்திருக்கிற ஒரு பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓட வேண்டும் யுத்தத்தில் செத்து போனாத குறித்து கவலைப்படக்கூடாது அழியாத கிரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வாரித்து பல பேர் மனம் திரும்பி விசுவாசிகளாக அறிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட விசுவாச ஒருவர் ஒரு நாள் யுத்தத்தில் குண்டடிப்பட்டு பலையெல்லாம் அதற்கு சிதைந்து போய்விட்டது இவருடைய மருத்துவமனைக்கு அவருக்கு சிகிச்சை கொடுப்பதற்காக வந்திருந்து இவர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கும் போது அந்த எனக்காக ஒரு அது ஏற்கனவே இருந்த தலையின் அளவுக்கு தான் இதை செய்திருக்க முடியும் இப்போ தலை சிதைந்து போய்விட்டதே அந்த கிரீடம் என்பது வைக்க முடியாது என்று சொன்னிபின் கேட்டார்கள் தேவஜானமே நோக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவனாகி ஆண்டு வரும் உள்ளத்தை தொடுகின்றார் கடைசி நாட்களிலே இந்த வருஷத்தை எப்படி கழிப்பது எப்படி கழிப்பது புத்தாடை உலக பிரகாரமான எண்ணத்துக்கினராகவே நம்முடைய மன செலுத்துகின்றதாம் இல்லை என்றால் நாம் அடையக்கூடிய பந்தய பொருளை எப்படி அடைவது அந்த அழியாத கிரணத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அவலோடு ஓட்டத்தை தொடர்கிறேன் மருத்துவ சு வைக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய பந்தயப் பொருளை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் பிரியமான தேவ ஜானமே அதை பெற்றுக்கொள்ளும்படியாக என்று ஆதி அனுபதி சொன்னார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் இன்று பேரில் ஒண்ணாமதிகார் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீதிபதி ஆகிய கருத்து எனக்கு தந்துள்ளார் எனக்கு மாதத்தை வாங்கின நோக்கி இருக்க வேண்டும் விசுவாசத்தை தோக்குறது முடிக்கிற மாதிரி நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஊட்டத்திலே பொறுமையோடு ஹலோ பிரியமான தேவஜானவே பெரும்பு பெற்று ஓடிக்கொண்டிருக்கின்றது அதற்குள் எல்லாரும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதை தெளிவாக கற்று மேலும்ல்யத்தாலும்படி பண்ணாாவிட்டால் முடிசூட்டப்படா என்று சொல்லுகிறார் போடுவார்கள் வெளியே போட்டு ஆகிவிடுகிறார்கள் சட்டத்திற்கு தான் எப்படி ஓடினாலும் நமக்கு ஒரு இடம் கொண்டு செல்ல வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லை என்று சொல்லுகிறது இப்படித்தான் ஓட வேண்டும் மல்யுத்த மணி நாளும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படாது என்று சொல்லியிருக்கிறபடி என்னால் ஏழு ஜனங்கள் ஓட வேண்டும் என்று தள்ளிவிட்டு தள்ளிட்டு தான் என்ன ஓட முடியாது கொஞ்சம் நேரம் ஓடணும் விடுகிறது ரொம்ப கஷ்டமாகதம் பின்னால் எடுக்கிறது மக்கள் எல்லாரும் ஓடிவிட்டால் நமக்கு தயங்கிவிடுகிறார்கள் அப்படி இல்லாதபடிக்கு பாவமான யாமத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி பெற சுத்திரோதம் படிப்புகிறது ஹலோ சுவை சுமந்து கொண்டு போற ஒன்று ஓட முடியாது சுவை இல்லாத மக்கள் ஓடி விடுவார்கள் ஆகினாலும் பாவமான யாமத்தையும் உம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டுமாம் பானமான யானத்தையும் எட்டாம் அதிகார பதினான்காவது சட்ட வாசிகள் ாலும்பங்களால் நெருக்கப்பட்டு பலன் கொள்ளாதி இருக்கிறார்கள் நெருக்கப்பட்டு பலன் கொள்ளாதி கேட்டாலும் கேட்டுவிட்டு நடந்து போய் பிரபஞ்சத்துக்குரிய கவனங்களினாலும் ஐஸ்வர் சிற்றின்பங்களால் நெருக்கப்பட்டு உலக பிரகாரமான கவலைகள் சிற்றங்கள் உலக நேசங்கள் ஐஸ்வர்ய மயக்கங்கள் உள்ளாவற்றி விட்டுவிட்டுத்தான் ஓட வேண்டும் மது செய்யாது என சொல்லுகிறார் இதை வைத்திருக்க ஒருபோது இந்த ஓட்டப்பந்தயத்தில் தொடர முடியாது அவங்க பந்தயத்தில் அடைந்து கொள்ளவே முடியாது உலக பிரகாரமான நன்மைகளை அதற்கான பிரயாசப்படும் அவர் அடைந்து கொள்வார்கள் நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய அணியாத ஒரு கருடமாக இருக்கின்றபடினால் அதை அடைந்து கொள்வதற்கு ஓட்டப்பண்ணத்தில் இறங்கி இருக்கின்றதாக நாம் பாரமையாவற்றி நம்ம வீட்டுக்கு தள்ளிவிட வேண்டும் உலக வேசங்கள் ஐஸ்வர்யங்கள் சிற்றின் மங்களாவட்டி விட்டுவிட்டு நாம் ஓடும் போது அது மிக எளிதான ஓட்டமாக இருக்கும் ஹலோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம்முடைய உலகத்தில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அனைவரும் சொல்லுகின்றார் ஒன்று கொஞ்சம் ஒன்பதாம் மணிக்கு ஆரம்பம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பொழுது எார்கள் யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் போராடுகிற யாரும் இல்லாதவற்றிலும் இருப்பார்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் அணி உள்ள கிரீடத்தை மறுபடியும் தெரியுமா உலக மக்களை போலவேண்டும் என்று விரும்புகிறேன் அடைந்து கொள் ஓட்டை நமக்கு தடை செய்து பெற்றுக் கொள்ளுகின்றவர்கள் உலகத்தில் விரும்பக்கூடாது என்று ஆதி அனுபர் என்று சொல்லி சொல்லப்படுவது விருப்பம் அனுமதிக்காத காரியங்களை விரும்புகிற எல்லாமே இச்சை என்று சொல்லப்படுகிறது அப்படி பண்ண இச்சை அடங்க முடியல ஓட வேண்டும் என்று சொல்லி ஆதி அனுபர் சொல்லுகின்றார் இங்கே பவனுக்கு தீர்மானத்தை பவன் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு என்று சொல்லுவ சுத்தமாக திமுக ஊழிய காரணத்தின் ஊழிய காரணத்தில் இருக்க வேண்டுமாம் ஊக்காலை பின்பற்றும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு அந்த உணர்வுகள் சிறு சிகரிகமாக நினைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் அழியாத வயது முதிர்ந்த பிறகு கிழவனான பிறகு முடிகிறது பாலியத்துக்குடி இச்சை பாலியத்தில் உருவாக கூடிய நாம் அழிக்காத விசுவாசத்தை அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு கிறிஸ்து வாழ்க்கை என்று சொல்வது ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை அன்புடைய ஒரு வாழ்க்கை சமாதான ஒரு வாழ்க்கை ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்கிற ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறபடினால் அதை அடைந்து கொள்வதற்கு பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலக வேண்டுமாம் சுத்த இரு கருத்தரை யார் புரிந்து அவர்களோடு கூட வேண்டும் என்று சொல்லி சுத்தப்போல் திமுக விதமாக எழுந்து கொண்டார் எங்கியாவது போய் ஆராதிக்க வேண்டியதானே இல்லாயத்தில் இயேசுநாதத்தானே ஆரம்பிச்சுட்டு ஏதோ காணிக்கை போட்டு வரணும் விருப்பம் இல்லாத யாரும் உப்பு தண்ணீர் குடிக்க மாட்டாங்க எங்க நல்ல தண்ணி கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் காசு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துதான் குடிக்கிறார்கள் ஆனால் தெய்வீகம் என்று சொன்னது இப்பொழுது மோசமான மற்றம பக்தவர்கள் தங்களுக்கு தாங்களே தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு கண்டனத்தில எல்லாம் இசை அடக்கம் உள்ளவர்களாக பாலியத்து கூடிய இச்சைகளை விட்டு விலகி சுத்தியோடு தொழில்நுட்ப மக்களோடு சேர்ந்து விதமான வாழ்ந்த பண்டயப் பொருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியான கூறுகிறார் சொல்லுமே அந்த பந்தை சொல்லி பெற்றுக் கொள்வார் ஆகினால் நீங்களும் பெற்றுக்கொள்ளப்படியாக ஓட வேண்டும் என்று சொல்லுகிறபடியால் திருச்செரும் பிள்ளைகளுடைய உணர்வுகள் எல்லாம் கிருடத்தை பெற வேண்டும் இந்த உலகம் அழிந்து மூலம் என்பதை அறிந்திருக்கிறோம் எவ்வளவு செல்லும் இருந்தாலும் அழிந்து போடும் பெ உலகத்தினுடைய நெருப்புங்கள் உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகள் உலகங்கள் ஐஸ்வர் எல்லாம் விட்டுவிட்டு பாலியல் தூரி இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இணையத்தோடு ஆனால் கிணணத்தை பெற வேண்டும் என்று உள்ளங்கள் எல்லாம் பாவத்தை வாழ்ந்தது என்று சிலர் எழுத்து இருக்கிறது இளம் வயசுதான் என்று எண்ணிக்கொண்டுதான் இருக்க வேண்டுமா முதிர்வையில் வரைக்கும் அதிகமாக தூய்மையாக வாழ்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஊசிப்பு தானியல் போன்ற ஆடுவதற்கு ஆதாரம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள் விருப்பம் இல்லாதபடி அழகான கொடுமையான எல்லா ருசிகரமான பதார்த்தங்களோடு கூட அர்மனிலிருந்து தானியல் சாம்பராக மேசாக ஆபித்து போன்றவருக்கு ஆதாரம் வரும் அதன் மேலவர்கள் விருப்பம் எங்களுக்கு மரக்கறி சாப்பாடு போதும் என்று சொல்லி சொல்லிவிட்டார்களாம் காரணம் அது விக்கிரகத்துக்கு படைத்து வரக்கூடிய ஆகாரம் என்பது அறிந்திருந்தார் சமைத்து பூஜை பண்ணி தான் சாப்பாடுகள் வெளியேறாம் அறிந்திருந்தபடியால் இன்றைய கிறிஸ்துவ சமுதாயம் எல்லாவற்றிலும் பங்கு பெறக்கூடிய அளவுக்கு ஆகிட்ட சமபந்தி என்று சொல்லி பேரின்பெருவா என்று சொல்லி எல்லா மதத்திலும் சேர்ந்து ஆராதிக்க ஒன்றாக வாழ வேண்டும் ஐக்கியம் என்று சொல்லி பாவிகளோடு ஐக்கிய பொருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் இறைவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் எப்படி ஆயுள் என்ன நடந்தாலும் கட்டுகளும் காவல்களும் உண்டு என்று சொல்லி நான் போக எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தல் உண்டாகி ஆனாலும் நான் அடைய வேண்டிய ஆனந்த பாக்கியத்தை எனக்கு வைத்திருக்கிற பெற்றுக் கொள்ளும் போல இரு மக்களின் இச்சைகளை விட்டுவிட்டு பந்தயப் பொருளை பெற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று ஆவையான கலாத்தி இருக்கிறது ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது பவுன் சொல்லும் பொழுது இயேசனாவை பின்பற்றி வருகின்ற மக்கள் எவருடைய கிறிஸ்தவ மதத்தில் சொல்லவில்லை கிறிஸ்துவ உடையவர்கள் கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையை போய் அமைத்துக் கொண்டார்களோ உலக பிரதமான தங்களோடு கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாவத்திற்கு அடிமைகளாக இருந்து மனவாட்டிகளாக மாறிவிட்ட பிறகு சாத்தானுடைய உறவுகளை நாம் அறுத்து விட வேண்டும் என்று சரியான உணர்வுகள் இல்லாதபடி பாவத்தை செய்து கொண்டே பரலவும் உலகம் அதனுடைய ஆசை சாத்தானால் உண்டானது சொல்லுகிறது உலகத்திலும் உலகத்திலும் அன்பு கூறாமனுடைய அன்பு இல்லை என்று சொல்லுகிறபடியால் உலக பிரகாரமான ஆசைகளையும் மாமி சிகிச்சைகளையும் சிறுமையில் அரைந்து விட்ட பிறகு அது பின்னர் நம்மை தேடி வரப்போகிறது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிறுவனத்தில் உண்டானால் மாத்திரம்தான் நமக்கு நினைத்து இருக்கிற பந்தயப் பொருளை பொறுமையோடு கூட ஓட கடுவோம் கோவில் நாலாவது யார் உண்ணாவது சொல்லுமாக எழுந்து வந்து வாசிக்கலாம் சண்ட உங்களுக்குள்ளதையாக இருக்கின்றும் ஒரு வார்த்தை பேசிட்டு சண்டை மாதிரி ஆகிவிடு தெரியுமா போர் செய்கிற ஒரு இச்சை விருப்பம் விருப்படினால் இடத்தை பெரிய விலையே உலகத்தில் கிடையாது அறியாமலே ஒரு சகோதரர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சிலம்ப கதையிலிருந்து தேர்ச்சி பெற்றவர் இன்னொரு ஊருக்கு சிலம்ப போட்டி ஏற்பட்டது பெரிய ஜீன்தாருடைய குடும்பத்தினர்கள் இன்னும் ரொம்ப ஏழையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு மக்கள் இந்த பையனை சிலம்ப கல்லது வைத்து அந்த ஊர் ஜமீன்தாரோடு கூட போட்டியிடுவதற்கான ஒரு போட்டி அது விளம்பரம் எல்லாம் பண்ணி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அந்த போட்டி நடந்து கொண்டிருக்குமா அவர் என்ன நடக்கும் தெரியுமா அந்த சிலம்பம் அடிக்கிற மூனிலே ஒரு கட்டி குங்குமம் வச்சிருவா குமத்தை வச்சு நெத்தில குத்திடுறது பகிரங்க மாத்திரியும் உடனே வாழ்க்கை வாழ்த்துவ அடித்ததில் வாழ்த்துவார்கள் இப்படி ஒரு விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது நீங்களுக்குச்சப்பா என்று சொல்ல வீரமான பையன் காட்டி கொடுக்க மாட்டேன் நான் தோத்தாலும் வாங்கி கொள்ளுவேன் நான் ஜெயிச்சா நான் வாங்கி கொள்வேன் என்று சொல்லி விளையாடி கடைசியில் இந்த ஏழை குடும்பத்தின் வாலிபன் ஜெயித்து விட்டான் போட்டு வச்சுட்டு நீ வெளியே உடனே அடிக்கிறது ஆக்களம் திரண்டாச்சு அருணகம்பளம் தூக்கி நாங்கள் மோடிவதற்காக சில மாதம் தலைமையில தங்கியிருந்தோம் அப்படி இந்த பையன்கள் வந்து சேர்ந்தான் அவருக்கு சுயசெசன் கொடுத்து அவர் சில நேமிட பிள்ளையாக ஞானசாதம் பெற்று அபிஷேகம் பெற்று வாலிபனாக ரொம்ப விழுக்கமாக அடிக்கடி கடிதம்னடினார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தந்தி அடிப்பார்கள் இப்போது நீங்கள் என்ன எண்ணி வங்கி பார்க்காத போனால் அங்கே செத்து போன்றதும் ஒருபோதும் எங்களை பார்க்க முடியாது என்று தந்தி வந்தது தாங்க முடியவில்லை அப்பா அம்மா ஞாபகம் வந்து விட்டது ஒரு பையன் அந்த ரொம்ப வருஷமா இருந்து ஊராறுல உன்னை இப்போது யாரும் புகைக்கிறதுல வரலாம் என்று சொல்லி சொல்ல இவன் வந்து தங்கியோடு ஐயாட்ட சொன்ன பேசிட்டு ஐயா நான் இப்படியாவது ஊருக்கு போனா போமா பார்க்கணும் அப்படி தெரியும் போதும் நல்லதே போயிருந்தாங்க இழந்து போட முடியுமே அப்ப என் போறேன் ஆனா எப்படி அதை காத்துக்கு ஒரு போது இழந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு அறிவான் ஒண்ணு சொன்னா யாராவது கேட்டா நான் என்ன பதிலு சொன்னு எனக்கு தெரியல எனக்கு சொல்லித்தாங்க பட்டம்யனர்ச்சி எல்லாம் வெளியே தெரியும் ரவுடி மாவுரி எல்லாம் கிராமத்துல வருவாரு சில ஆசான மாதிரி போய் இருந்தாரு இப்ப அதெல்லாம் மாத்தி ஒரு தேவனுடைய பிள்ளையாக இப்படி ஊருக்கு போன உடனே இவருக்கு பழக்கமான ஒரு பெண்ணு ஒருத்தி இவனை பார்க்க வர்றாளாம் இவ்வரை விட்டு வெளிய ஒரு கார்டன்ல இருக்கிறானா அவங்க ரொம்ப ஆடம்பரமா வந்திருப்பான்னு சொல்லி அவள் ரொம்ப அலங்கரிச்சு வந்து பார்க்க வந்தாளாம் பார்க்க வந்து இவனை பார்த்தோம்னா ரொம்ப வெறுப்பாச்சு இவரு அலங்காரமா வந்திருப்பான்னு நினைச்சு நான் தேடி வந்திருக்க மாட்டேன் அப்படின்னா அவன் சொன்னானா இவன் சொன்னானா நீ இப்ப அலங்காரமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி நீங்க இப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் அவர் கேட்டாலும் சரி நீ மதம் மாறிட்டேன்னு கேள்விப்பட்டேன் எங்க அப்பா அம்மாட்ட எப்படி நீ மதம் மாறினா சொல்லி அந்த பொண்ணு கேட்டாலாம் இவன் ஒரு பதில் சொன்னாலும் சொப்பனத்திலே நான் வழியில வந்து கொண்டிருக்கிறேன் வழியில ஒரு பெரிய விலை ஏறப்பட்ட வைரக்கல் வந்து கிடக்கிறது அது விலைப்பட்டதுனால யாருமே அது வாங்க முடியாது அளவுக்கு வெளியேறப்பட்ட ஒரு வைரக்கல் அதை நான் பார்த்து அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு எடுத்துட்டு வருவேனா அது எடுத்துட்டு வந்தபோது எங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவேன்னா சொல்லுன்னு சொன்னானா அப்படி ரொம்ப விற்றுமா போயிட்டு அந்த அளவுக்கு நீ தேரிட்டேன்னு சொல்லி விட்டு எங்க இடத்துல வந்த ஐயா இருக்கிற தரிசனம் ஆண்டவர் கொடுத்தார் பெருக்கிறப்பட்டு தெரியுமாறு உடல்யே கிடையாது பெற்றவர்கள் வாழ்றீங்க நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய கிரிகளினாலும் ரட்சிப்பு இல்லாத காண்பித்துக் கொண்டிருக்கிறது மறந்துவிட்டு நம்ம ஒரு பண்டைய பொருளை அடையப்படுகிறோம் ஆகிதான் எல்லாவற்றிலும் சீரகம் ஒருவாக இருக்க வேண்டும் என்பது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பிரியாள் மனிதனுடைய எல்லா சீச்சைகளின் பரமான இயல்புக்கும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தின் தள்ளிவிட்டு விசுவாசத்தின் தூக்கறன முடிக்கிறவராக இயேசுவை நோக்கி நமக்கு நீவித்திருக்கிற உடதளை பொறுமி ஊரடுடுடு மகலேலூயா பாவம் என்கிற சுத்தீ சுத்தியை விட்டு இருக்குமா வேற எங்கயும் போகாது போச்சனாலும் போகாது பாவம் எங்க படுத்து இருக்குமா எங்க ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த பாவங்கள் மறுபடியும் தோறாந்திருப்பதற்கு துரிதப்படுத்த பலனை அடைந்து கொள்ள முடியுமா நமக்கு முன்னாலே ஒரு தந்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது அது ஜீவக்கரிடம் என்று சொல்லி பரிசுத்தார் தேவஜன் மீன் அதை அடைந்து கொள்வதற்கு எவ்வளவு பெரிய பிரியாசம் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு ஓட வேண்டும் விசுவாசத்தில் ஓட வேண்டும் என்று சொல்கிறோம் இது பன்னிரெண்டாம் அதிகாரம் பொறுமையோடு ஓட கிடவோ நமக்கு பலவிதமான போராட்டங்கள் வரும் விசுவாசத்தோடு விலகிதற்கு பலவிதமான சூழலின் வாழ்க்கையில் உருவாக முடியும் அவையில் மத்திய கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தேத அவர்களுக்கு விதமாக சொல்லி ரெண்டு மூணு இரண்டாம் அதிகாரம் நல்ல போராட்டத்தை போராடி நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடிந்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் எனக்காக நீதியின் கீழ வைக்கப்பட்டிருக்கிறது அலோலியா அது போராட்டம் குடும்பத்திலும்முதக்குள்ளே ஆத்மீகத்துக்குள்ளேயும் போராடுகிற என்னதான் மாமி சத்து ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் நூற்றாதிநிதிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் என்று போராட்டம் நிறைந்த ஒரு போர்க்களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதனால விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு எந்த சுத்த போன திமுக எழுந்துகிறார் ஒன்றிய ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது நான் செய்யலாம் நல்ல போராட்டத்தை போராடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு பற்றி பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுக்காகவே அழைக்கப்பட்டாய் அருமையான போதை அழைத்திருப்பது எதற்கும் தெரியுமா ஒரு பந்தை போல பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல போராட்டத்தை போராடி நித்தியஜி அவரை பற்றி அழைக்கப்பட்டே என்று திமுக கலந்து கொண்டார் மத்திய சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார் பாவத்திருந்த விடுதலை அழைக்கிறார் சாத்தாவுடைய விடுதலை கொடுத்திருக்கிறார் எனவே பரசூத்தாரி தந்தருடைய பிள்ளையாக இருக்கிறார் என்னோடு விட பேசுகிறார் சாட்சி கொடுத்து வந்து நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டே பக்தரை போல விசுவாசத்திலே ஒருபோதும் என்ன நடக்குமோ என்று எண்ணி விடாது இனி எப்படி ஆகமோ என்று எண்ணி விடாதருங்க ஆண்ட நிலமை கைவிட்டு விடுவாரோ என்று சொல்லி எண்ணி விடாதருங்க விசுவாசத்தை தோற்கனர் முடிக்கணுமா நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி அபிவர் சொல்லுங்கள் பக்தனாய் யோகி சொல்லுங்கள் அவருமே கொண்டு போட்டாலும் அவர் மிக நம்பிக்கையாகவே இருப்பேன் எல்லாம் போய்விட்டது ஆடு மாடுகள் போய்விட்டது முருகன் ஜீவன்கள் போய்விட்டது வேலைக்காரர்கள் போய்விட்டார்கள் அருமையாக இருந்த தப்பு பிள்ளைகளும் சொத்து சரீரமெல்லாம் காளிகை நாற்று முடித்து பகித்து விட்டார்கள் எல்லாரும் போய்விட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் பக்தியினுடைய நெறி என்றால் அப்படித்தான் பின்பற்றுகிற ஒரு நெறி என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றி ஓடுகிற ஒரு ஓட்டம் இருக்கின்றதே அது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் ாலும்றை நமக்கு தர வேண்டும் என்று ஆரவற்றுக் கொள்வார்கள் தவிர பின்பற்றி செல்லலாம் என்று விரும்புகிறவர்கள் நிலையை அடைய முடியாது என்று சொல்கிறார் இருபதாவது சொல்லும்பொழுது புத்தோசம்ரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிக்குள் ஜபம் பண்ணுத்தையோ யூனா இன மகளும் என்றார் பிரியமானவர்களே உங்கள் மகாபரிசு விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அவருக்கு கொஞ்சம் ஊடாசி இல்லாதபடி மகாபரிசுத்தமான விசுவாசம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு விசுவாசிக்கிறேன் உறுதிப்படுத்திக் கொண்டு ஜெயம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசங்களுக்கு விசுவாசிப்பாங்க கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருந்தால் விசுவாசத்தை விட்டு விடுவார்கள் உணர்வு என்று ஆடியில் சொல்லுகிறார் ஒரு சம்பவத்தில் சாட்சியாக விசுவாசத்தை பற்றி ஒரு சபையில் பேசும் பொழுது சில வார்த்தைகளை விசுவாசிக்க அந்த வார்த்தைகளில் சந்தேகப்படுற மக்கள் கர்த்தன் வந்து செய்ய மாட்டார் என்று வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டு அந்த வீட்டில பல ஊழியர் காரியங்களை பார்க்க வந்தார்கள் பேசுகிறவர்கள் கர்த்தன் பேசுவார் உண்மைதான் அவர் எப்படி விசுவாசித்தீர் என்று எல்லா இடத்திலும் பேசுகிறார் பேசிட்டு கொஞ்ச நேரம் பரவிமா என்ன சொல்கிறார் சுத்தமான விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு விசுவாசத்தை தோக்கிறது முடிக்கிறதுமா இயேசுவை மாக்கி உங்களுக்கு நியமித்து இருக்கிற ஊட்டத்திலே பொறுமையோடு இங்கே ஊடுகும் என்பது கருகருக்கு தெரியாது பைத்தியகார்கள் என்று சொல்வார்கள் பிழைக்க தெரியாத என்று சொல்வார்கள் உலகத்தை அனுபவிக்க தெரியாத கேட்குவார்கள் பைப்பியக்காரன் குடும்பத்தை காப்பாற்ற நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பளம் நல்ல வசதியாக இருந்தால் இப்படி ஆகிவிட்டானே பைப்பியம் ஆகிட்டான் போல வெளிப்படும் விசுவாசத்தின உறுதிப்படுத்திக் கொண்டு ஜெர்மனி கொண்டிருக்கா சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே உலகத்தில் உண்டு புரிந்த ஆண்டவர் உனக்காக கல்வார்களை அல்ல நமக்கு ஒரு பந்தையை அதை பெற்றுக் கொள்ளும் முடியாத நம்ம ஓட வைக்க வேண்டும் ஓட்டத்தை புரிதப்படுத்த வேண்டும் அதை பின்தங்கி விடக்கூடாது விசுவாசத்திலே கொல்லி போக விட உறுதியாக இருங்கள் என்று அடைந்து கொள்வார்கள் திருச்செமதி பிள்ளைகளாக எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய நெற்பந்தமான சூழல் எந்த இளவு மதங்கள் வந்தாலும் கொண்டு போக கூடாது என்று அவை மக்கள் அழைத்திற்கு நம்மை தெரிந்து கொண்டு நோக்கம் நமக்காக வைத்திருக்கிற பரமலைப்பின் பந்தயப் புலிலுக்கு நோக்கி பொறுமையோரோடு ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் கொஞ்ச நாள் உலகம் பகைக்கும் கொஞ்ச நாள் நம்ம வெறுக்கும் கொஞ்ச நாள் பூசிப்பார்கள் நம்மளை கண்டுகிடாமலே போயிட்டோம் என்று சொன்னால் அவங்ககிட்ட ஒண்ணு சொல்ல முடியாத பைப்பாரா ஆயிட்டா போராவிட்டு தள்ளு என்று சமுதாய நம்மை வெற்றிவிடும் ஒது பாரமான யானும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறேசியை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்திலே உறவினர்கள் மதிப்பை தேடி அழைந்து கொண்டிருப்போம் ஆனால் இரவு வைத்திருக்கிற பந்தயத்தில் போட முடியும் இவைகள் மீது இந்த விருப்பத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு செலுத்தினாசிக்கும் பொழுது பொரு ஒரு அவமானத்தை சார் அறுவை அதை சகித்துக் கொள்கிறார்கள் சகித்துக் கொள்கிறார்கள் அடுத்த ஒரு விடுதலை கிடைக்கும் என்பது அறிந்து அப்படி எண்ணுகின்றது போல தனக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவமான வாழ்க்கை என்று சொல்லி வேதன் சொல்லுகின்றனர் அந்த அரசாங்கத்திலே அவமானமாக மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்தினால் கைவிடப்பட்டவர்கள் ஒரு ஒரு நம்மை மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தலந்து பரலோகம் வர வேண்டும் என்று பிலாவது கட்டளை கொடுத்து அனுப்பினால் அடுத்தவர் வாழ்க்கை இருக்கிறது அறிந்து நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் செழுமையை சகித்து தோனுடைய சிங்காசனத்தின் வரது பார்த்து தெரிவித்து இருக்கிறார் நீங்கள் இங்கே இருக்க போறோமா அந்த சிங்காசனத்தின் வரது பாசிட்டு இந்த உலகத்தினுடைய அவமானம் கொடுக்கப்பட்டிருக்குமானால் எனக்கும் உங்களுக்கும் அது இருக்கும் என்பது மறந்து இருப்பளவு இருக்கிறபடினால் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியறை வார்த்தை சொல்லுகின்றது மீண்டாவது சினிமா செய்கலாம் ஆகையா நீங்கள் இழைப்பிள்ளர்களாய் உங்கள் ஆத்துமாக்கில் சோர்ந்து போகாத நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் படத்தை பார்த்துக் கொண்டுவரத்தை பார்த்துக் கொண்ட பாடுகளை நோக்கி பார்த்து செல்ல வேண்டும் செய்யப்பட்ட இவ்விதமான விபரிதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகமாக காரையில் வந்தார்களே கணத்தில் அறிந்தார்களே நண்பர்ந்து பார்க்கிறேன் நல்ல காரியம் தான் வாழ வேண்டும் என்று நோக்கி பார்க்கிறோமா என்பதை உணர வேண்டும் என்று ஆவியான பெரு சொல்லுகின்றார் சகோதரனை காட்டி பணம் வாங்கிக் கொண்டு கைப்பிடித்துக் கொண்டு போக வேண்டும் என்று பண்டையத்தோடு நீட்டி அறிந்திருந்த போதிலும் இப்படிப்பட்ட விவரத்தை சகித்து சிங்காசுரம் துண்டு துணியை உடுத்தி கேவலமான போல தோழ காட்சியளிக்க வைத்த பகைவர்களை இவர்களுக்கு மன்னித்து விடுங்கள் நாங்கள் இன்னமென்று அறியாது இருக்கிறார்கள் என்று போல நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவையானது ஓடிக்கொண்டிருக்கிறோம் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் இருக்க வேண்டும் ஓடிக்கொண்டிருங்கள் பிரியமான தேவ ஜாலமே நம்முடைய உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாம் மாற வேண்டும் உயிர் கோபங்கள் வலைவாக்கியங்கள் படிவாதங்கள் பெறாமைகள் மூர்க்கப்போட இதெல்லாவற்றை மாற்றிவிட்டு பழைய மனுஷனுடைய கிரிகளை களைந்து அறிவடையும் சட்டத்தன்படி செய்யாவிட்டால் முடிசூட்டப்படாமல் இருக்கின்றது போலிய வாழ்க்கையானது ஒரு புனிதமாக போல இருக்க வேண்டும் என்று ஆபியான சிறுமியை சகித்து சிங்காசனத்தை அடைந்து கொள்ள வேண்டுமானால் அவரையே நோக்கி பார்த்து கடந்து செல்ல வேண்டும் என்று ஆடியான பெருகின்றார் சின்ன காரியத்தை பெரிவாக்கி சின்ன காரியத்தின் நெரிசல் அடைந்து சிறிய காரியங்களிலும் மற்றவர்களை மோசமாக நிலைத்து மக்களிடம் மனத்தில் திருச்சபையினுடைய அடுத்து கிடக்கக்கூடிய இந்த கட்டங்கள் சிலருக்கு விழாக்களை வெளிப்படுத்திருக்கிறார் சமையல் சாட்சிகளை சொல்வார்கள் அதனால் திருச்செயின் மிக கவனமாக நம்ம அடுத்து எங்க போக போகிறோம் என்பதை உணர்ந்து சிஙாசத்திலும் இந்த உலகத்தில் இச்சி அடக்கம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறதும் பொறுமையோடு என்று எதும் சொல்வது அவமானத்தை சந்தித்தார் என்று எதும் சொல்வது எல்லா மக்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய கருத்தினால குணமானார்கள் அவருடைய கருத்தினால் அதை ஆகார ஊசித்தார்கள் அவர் கல்வியில் ஊர்வலமாக கொடுத்தார்கள் செய்வார்கள் அந்த அந்த பிழையினுடைய விருப்பமும் கூட பிளாட்டை அனுமதிக்காத செய்ய முடியாது சொல்லும்போது அதிகாரத்தை கொடுக்காது ஒன்றுமே கிடையாது வந்துவிடும் ஏகிடாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக தெளிவாகம். நம்ம ஒரு பந்தியின் புள்ளிலே கோடு வைக்கி ஓடி கொண்டிருகு ஹalleluya. ஹalleluya. சல்லிக்கும்பான் நம்ம உள்ள இந்த உலகத்துக்கு எதிரள்ளான நான் வேறு உலகத்துக்குரிய என்பது மட்டும் அறிந்திருவார்கள். இந்த உலகத்துக்குள்ள எல்லாம் பந்தில கோடு பேசுவார்கள். வீசிகரளும் ஏசி பார்க்க தூசிக்கர தூசிபார்கள். பெருக்கரளும் வளப்பார்கள், कदमடுக்குள்ள कदमூபார்கள். பெரும் சிறுமையில் சகித்து சிங்காசனத்தில் மருந்து இருந்த அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர் பண்டேக்கி வருகின்றார் அதனால் அருமையான தேவசனமே ஒம்லாம் <laughs> நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் என்பதரங்களில் குறைவானதை மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் சபை பூரணமடைய வேண்டுமானால் வேண்டுமானால் உடத்திரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது சமயத்தில் அடைந்த பாடுகளில் மீறியானவை சரிவமாக சபைக்காக அவரது சடலத்தில் பாடுபட்டு பூர்வமடைந்து பரவாயில்ல அந்த சகத்திற்கு அடையாள பாடத்தில் சபைவடி பாடுபட்டு தான் பூர்வமடைந்து பரவகுச் வேண்டும் என்பது தேவடி மீதியாக இருக்கிறபடினால் சட்டத்தின் மொழி பூராடினால் தான் முடிச்சு ஆகையெல்லாம் இப்படி பாடுபட வேண்டும் என்று இருக்கின்றபடினால் அவர் அடைந்த பாடுகளின் மீறி ஆனதுமாக சபைக்காக சபையத்தில் அனுபவிக்கிறேன் குடும்பத்துக்காக கஷ்டத்தில் அனுபவிக்கிறார்கள் அனுபவிப்பாங்க சபைக்காக பேருடைய திருவசனத்துக்காக பேருடைய நாம மையப்பட வேண்டும் என்பதற்காக நம் பாடுகளின் நிந்திகளில் சைக்கிறோம் என்று சொன்னால் அதுவே நேர்மையானது என்று பரிசுத்தது என்று சொன்னால் கிறிஸ்துக்காக அடைகின்ற பாடுகள் மீறியானதை அவரை சடனமாகி சமைக்காமல் அனுபவிக்கிறேன் நீ இப்படி அனுபவிக்கணும் அவர் வீட்டில் உட்கார்ந்து சிதாந்திரம் ஆரம்பிச்சுட்டு பல்லவத்து போயிருக்கலாமே எல்லாரும் அப்படித்தான் அதெல்லாம் வேண்டியதில்லை அழைப்பு ஏன் போன அவங்க பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அதோட பேசாம வீட்டில் உட்காந்துட்டு பாடிட்டு பர்லகம் போடாம நிச்சயமாக இல்லை ஒரு சபோதம் தர்மகன் செல்லப்படுகிறது அந்த அடைய வேண்டிய பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும் நான் தப்பிச்சிட்டு அவ சரியன் அப்படி சொல்றதுக்கு அல்ல இல்ல ஒரு அவையில் பாடுபட்டால் எல்லா அவைகளும் பாடுபடும் ஒரு அவையில் சந்தோஷப்பட்டால் எல்லா சந்தோஷப்படும் அறிவித்துக் கொள்கின்ற அல்ல பாடையும் சகிக்க போகிறேன் என்று சொல்லி பரிசுத்தார் அதுபோல நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு சபைக்கான திருச்சபின் ஒவ்வொரு அங்கங்களுக்காக அவர்களுக்கு வருகிற பாடுகளிலும் நாமும் பங்கு இப்படி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புரிசாக ஆவியானவர் சொல்ல வந்தபடினால் பந்தே புள்ளை அடைந்துவிடுவதற்கு நாம் தொடர்புமாக நாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது சுனவாசிவோம் சைக்கிற மனுஷன் பாக்கவா சோதனை சைக்கிற மனுஷன் வாழ்க்கையில் வருகிற எந்த சோதனை ஆயிருந்தால் எந்த வேதனை ஆயிருந்தாலும் அதை சகித்து நினைத்து நன்றி முன்னேறி சொல்கிறார்களோ அவர்கள் தேர்வு நடத்த அன்பு செலுத்தக்கூடிய சோதனையை நிலவால் விருப்பம் எழுத நடத்த அன்பு செலுத்துகிற ஒரு முறை குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி கடவுள் மாறு சில வழி சட்டம் போடுவார்கள் வீட்டு விடுவார்கள் சிலரை வாழ்க்கையை கசந்து கொண்டு புரிந்து போக வேண்டும் என்று விரும்பிவிடுவார்கள் உரிமைகளுக்கும் பங்காளிகளாக ஆகிவிடுகிறார்கள் அதுபோல வாழ்க்கையில் வருகிற எந்த சோதனையாக இருந்தாலும் இறைவனை விட்டு நமக்கு பிரித்து விட ஆளுபடி இறைவின் மீது அன்பு செலுத்தி எல்லா கற்பல்களையும் கை கொண்டு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் அவர்கள் அந்த அழியாத கிரிடத்தை பெறுவார் சூகுரு சைக்கிற மனுஷன் என்று விளங்கினு கத்திருந்த படத்தில் அன்பு ஊர்களுக்கு வாக்கு தத்துவம் ஜீவகத்தை வாக்குத்தத்துக்கு தெரியும் அன்பு ஊர்களுக்கு ஆண்டு இடத்தில் யார் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் ஜீவகிரணம் வைக்கப்பட்டிருக்கின்றது அன்பு என்றால் எல்லாம் இருக்கும் பொழுது பாடுவது புதிப்பதல்ல எவ்வளவு சோதனை என்றாலும் எவ்வளவு வந்தாலும் இறங்கின விட்டு பிரியாதபடி அன்பில் நினைத்து இருக்கிற மக்களை உத்தமர் என்று அவர்கள் வந்து புறப்பட்டு வந்த இல்லாத சுதந்திர சமுத்திரத்தின் வழியாக ஞான சாணம் பெற்றார்களாம் எல்லாரும் வானத்திலிருந்து கொடுத்த ஞான போஜனத்தை எல்லாரும் பிரசித்தார்கள் எல்லாரும் ஒரே கண்ணிலிருந்து புறப்பட்ட ஞான பாடத்தை பாடம் என்னார்கள் எல்லாரும் மேலும் கற்பர் புரியமாக இருக்கவில்லை ார்கள்த்தின்பற்றி பரிசித்தார்கள் நூற்றி அழிந்து போனார்கள் ஒரே அப்பத்தில் பண்டமேற்கு ஒரே பாத்திரத்தில் பாரம்பரியக்கூடிய மக்களாக இருந்தாலும் ஏறத்தில் ஒரு பெரியமான மக்களாக வேண்டும் சோதனையில் சைக்கிள் அமர்சன் பாக்கியமான உத்தவர் என்று விளங்கின பின்பு கர்த்தரனு செய்வார் கருவார் அவர்களுக்கு வாக்குத்து மணி நெச்சிய போறியோ பிரியமான தேவசானமே கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டு பிரிந்து விடாதபடி இயேசுவை போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவரையே நோக்கி பார்த்து அவரது இடத்திலே வாசம் ஆயுதமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆகியான்னு சொல்கிறார் மூணாவது மூணாவது வாசிக்கிறார் என்னை பின்பற்ற ஒருப்பாசுரம் பார்த்துட்டு போங்க நாங்க வேற எங்கேயாவது போட என்னை பின்பற்று பின்பற்றுகின்றார்களோ அவர்களை பின்பற்றி நாம் அந்த கிரடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமா எனக்கு மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது ால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிக உயர்ந்து கொண்டு பரிசுத்தியதாக இருக்கிறோம் அந்த அந்த சீக்கிரத்திலேயே நாம் அடைந்து கொள்ளப் போகின்றோம் அந்த சீக்கிரத்தை மீண்டும் இந்த லேசான உத்தரவன் அதிக நிச்சய கனமகிமையை கொடுக்கும் என்று சிலை இருக்கிற அப்படினால் ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அடைந்து அடைந்து கொள் காணப்படும் என்று சொல்லுகிறார் பதினெட்டாம் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி நமக்கு முன் வைத்திருந்த நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் எவ்வளவு பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் என்று சிலபர் சுத்தாரணம் நினைவித்திருக்கிறார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு ஹலேலிய உலகத்தின் உலகத்தில் உள்ளவைகளை விட்டுவிட்டு ஓடி வந்திருக்கின்றன அப்படி ஓடி வந்திருக்கிற நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களிலாம் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யொரியானது செய்தார் ரெண்டு விசேஷத்தின் பதவியும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அறிந்திருந்தால் இந்த உலக பிரிகாரமான அதிகமாக விருப்பம் வைக்க மாட்டோம் என்று எண்ண மாட்டோம் அந்த பணி மாற்றம்கு பேரும் என்று அணைந்து வருவதற்கு ஆசையோடு கூட காணப்படுவோமா வெளிப்படுத்தல் அதிகாரம் பாசைக்காரிலும் <laughs> ராஜாக்களும் பாடலை பாடிக்கொண்டிருந்ததாக காணுகின்றார் நாங்கள் பூமியில் அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் குழிக்கப்பட்டது எதற்காக இந்தியா நமக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு மைத்திருந்த நம்பிக்கை அமைக்கலமாக பற்றி கொள்வதற்கு ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறான விசேஷங்களினால் ஆறுதல் அளித்திருக்கிறார் பற்றி நிற்கின்ற பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினுடைய மேன்மைகளை நன்கு உணர்ந்து அவனுடைய மெய்ப்போரில் அடைந்து விடுவதற்கு ஆயத்துப்பட வேண்டும் என்று ஆபியான மண்டபத்தில் நிறைய பேர் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறார் அந்த பிரத்தனைகருக்கு கவலையும் இல்லை அது ஒரு வரம் என்று சொல்லி சொல்ல தள்ளி வைத்து விட்டார்கள் இல்லாமல் உங்களுக்கு பேச்சு வரிய மாசு வரது உங்களுக்கு ஜென்மன்ட வரம் இருக்கிறது இப்படி சொல்லி அதை பரிசுத்தாக பெற்றுக்கொள்ள முடியாது என்று தடை செய்திருக்கிறார்கள் அதுவே வந்து இருக்கிற அபிஷேகம் அந்த மலையெரும்பாட்டில் ஒரு மனுஷன் ராஜாவாக அபிஷேக வேண்டுமானால் ராஜாவாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும் ஆசாரியை செய்யக்கூடாது ஒருவர் ஆசாரியாக அபிஷேகம் அப்படினால் அவர் ராஜாவாக இருக்க முடியாது ஆசாரியனாக தான் இருக்க முடியும் நாம் பெற்றிருக்கிற பரசுத்தாவின் அபிஷேகம் ரெண்டு பதவிகள் நமக்கு பிறந்திருக்கிறார் நாங்கள் பூமியில் அவசாரம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் பறந்திருந்தபடினால் அவர் ராஜாவாகத்தான் இருக்க முடியும் என யூதர்களுக்குத்தான் அந்த ராஜ்யம் என்று முறை என்பதை ஆசாரியனாக அபிஷேகமணி நான் என்று ஆறையாளுடைய காலத்திலே ஆவியாக காலத்தில் இருந்து மேசியனுடைய கால வரைக்கும் பிரதான ஆசாரியின் உலகத்தில் இருந்திருக்கிறார் அவர் பேர்தான் நெல்வி அவர் பரலோகத்தில் ஒரு பிரல்லான ஆசாரியன் பரலோகத்தில் ஒரு நேவனுடைய மனுஷன் இந்த பூலோகத்தில் பழிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துவதற்காக நியமிக்கப்படுவதோடு ஆசாரியனாக நிர்வாகத்திருந்தார் அவருக்கு ரெண்டு பதவியில் இருந்தது அரசன் ராஜனாகவும் ஒரு அரசனாகவும் அவர் ஆசாரியனாகவும் இருந்தார் என்று வாசித்திருந்திருக்கின்றோம் அந்த கல்யக்கனுடைய மருமையின்படி பலவாயி தேவன் அபிஷேகம் பண்ணி அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு எங்களை எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினேர் நாங்கள் பூவியல் அரசாள் என்று ஆட்சியிலே தோற்று போன்றவர்கள் அடுப்பு ஆட்சி கிடைக்கும் என்று ஆசிரியர் நமக்கு எந்த ஆசைங்களோ இந்த உலகத்தில் ஆயுத அரசாட்சி சென்று மாத்திரம் அல்ல பின்னர் புதிய உலகத்தை ஆண்டு உண்டாக்க போகிறார் அவர் எந்த இன்னைக்கு ராஜாக்களாக ஆசாரியாக இருக்க போகிறோம் அவளோ பெரிய உயர்ந்த பதவி இரு மக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நடந்து கொள்ளரிசுத்தாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை நமக்கு வைத்திருக்கின்ற பந்திய பொருளிலுக்கு நோக்கி பெருமிடோ அருண் காலங்கள் நெருங்கி வந்து எங்கே சொல்வது என்று தெரியாது வருங்கள் தொடர போகின்றது ஆயிர ஆகின்றால் ஆயிரம்சம் ஆயிர அரசாலங்கள் வரும் புதைக்கப்படும் காலங்கள் இருக்காது சூரியன் சந்தனும் இருக்கிறது காலங்கள் வந்து உலகத்தை ஆளுநர் செய்யக்கூடிய மன்னர்களாக இந்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டு அதனால் கிடைக்கிற மேன்மை அடைந்து கொள்வதற்கு பாரமான உலகத்துள்ள கவலைகள் கடந்த பாவத்தை பொறுத்து எந்த உணர்வுக்கு நாம் இடம் எடுக்காதபடி அதை அழித்து விட்டு கிறிஸ்தவியுடையவர்களின் மாமிசத்தையும் ஆசைகளையும் சிலுமையில் அறைந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கின்றது போல அப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் பெற்றுக் அடைய வேண்டிய ஆசிரியாத்துக்காக தொடர்ந்து செல்வோம் கடந்த வருகின்ற ஆண்டிலே பெரிய வாரியை போராடும் உணர்கின்றோம் ஆயத்தமாக வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நமக்கு வைத்திருக்கிற பந்தயத்தை பெற்றுக் கொள்வதற்காக அறிவித்துக் கொள்கின்றோம் மருத்துவர்களே சமையல் வரிசைகளைக்காக சென்றது இன்று வைக்கும் பொழுது அங்குள்ள ஆபீசர் கேட்டால்தான் ஏசுநாதிரி பின்பற்றினால் பின்பற்றி வந்த உனக்கு ஏசுநாதிரி என்ன தந்த ஆரம்பிச்சது மற்ற பிள்ளைத்துக்கு எதிர்பார்க்கிறார்கள் பெற்ற மக்களவை குறித்து சொல்ல முடியவில்லையே என்று இயங்குகிறார்கள் திருச்சி அப்படி சொல்ல வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கின்றோம் नमें नमेरूं आशीर्वद आम